ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் சீன குடியரசு திபெத்தின் லாசா பகுதியில் இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சல்மான் ருஸ்டியின் சாத்தான் கவிதைகள் நூல் தொடர்பாக எழுந்த பிரச்சனை காரணமாக ஈரானும் பிரிட்டனும் தங்களது தூதரக உறவுகளை முறித்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் முதலாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசி நகரில் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்ததில் பனிரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் வெடித்துச் செதறிய சேலஞ்சர் விண்கலத்தின் விஞ்ஞானிகள் தங்கும் அறையினை யூஎஸ்எஸ் பிரிசர் கப்பலின் மீட்பு படையினர் கடலின் தரைமட்டத்திலிருந்து மீட்டனர் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் 19.34, தொள்ளாயிரத்தி ஆண்டு நாரி கான்ட்ராக்டர் இந்திய கிரிக்கெட் வீரர் 19.52, தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு விவியன் ரிச்சர்ட்ஸ் மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜீவ் சுந்தரம் இந்திய நடன இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு சர் வில்லியம் ஹெச் கிரிகோரி இலங்கையின் முன்னாள் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்லடி வேலுப்பிள்ளை ஆசு கவி ஏழு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவிந்த் வல்ல பந்த் இந்திய அரசியல்வாதி